அவர்கள் அறிவிக்கின்றார்கள் அழைத்தால் அல்லது அல்லாஹுவின் அவ்வாறு இல்லை எனில் கூறியவரிடமே அது திரும்பாமல் இருப்பதில்லை என்று நபி அவர்கள் கூற கேட்டேன் நான்கு ஐந்து முஸ்லிம்